வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் முதல் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜேம்ஸ் கிளார்க் ரோஸ் என்பவர் வடமுனையை அடைந்த முதலாவது ஐரோப்பிய என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மின்சாரத்தால் இயங்கும் வாக்களிக்கும் இயந்திரத்திற்கான காப்புரிமையை தாமஸ் ஆல்வா எடிசன் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராபர்ட் பால்கன் ஸ்காட் தலைமையிலான ஆய்வுக்குழு தென்முனையை நோக்கிய பயணத்தை இங்கிலாந்திலிருந்து ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுதந்திரன் இதழ் கொழும்பிலிருந்து வெளியாக ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகரகோவாவில் புரட்சி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசி வதை முகாம்களை உருவாக்கிய அடால்ட் ஜாக்மன் இஸ்ரேலில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டோக்கியோ பங்கு சந்தையின் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னர் ரொடிசியா தற்போதைய ஜிம்பாப்வேயில் முதற் தரவையாக கருப்பினத்தவர்களின் அரசு பதவியேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கேபிள் நியூஸ் நெட்வொர்க் சி ஒலிபரப்பு சேவையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தெற்காசியாவில் சிறந்த நூலகமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் நள்ளிரவில் சிங்கள காவல்துறையினரால் எரிக்கப்பட்டதில் பல்லாயிரக்கணக்கான மதிப்புமிக்க நூல்கள் அழிந்தன இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நேபாள மன்னர் பீரேந்திராவும் குடும்பமும் படுகொலை செய்யப்பட்டனர் இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஏ டி பன்னீர்செல்வம் சென்னை மாநில அரசியல்வாதி அமைச்சர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு அமானுல்லா கான் ஆப்கானிஸ்தான் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மர்லின் மன்ரோ அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நர்கிஸ் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்கன் ஃப்ரீமன் அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதவன் இந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சுவாமி நாராயணன் இந்திய சமய தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜேம்ஸ் புக்கனன் அமெரிக்காவின் பதினைந்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஹான்ஸ் பெர்கர் ஜெர்மன் நரம்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மெல்வின் ஜோன்ஸ் பன்னாட்டு அரிமா சங்கங்களின் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஹெலன் கெல்லர் அமெரிக்க எழுத்தாளர் மற்றும் செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே ஏ அப்பாசு இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் எழுத்தாளர் இதழியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு நீலம் சஞ்சீவ ரெட்டி இந்தியாவின் ஆறாவது குடியரசுத் தலைவர் இந்நாளின் சிறப்புகள் குழந்தைகள் தினம் உலக பெற்றோர் தினம் சமோவா விடுதலை நாள் கம்போடியா மரநாள் மற்றும் உலக பால் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே